பாடம் இருபத்தி ஐந்து அமானிதத்தை நிறைவேற்றும்படிதங்களை ஒப்படைத்திடையாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக அமானிதத்தை வானங்கள் மீதும் பூமியின் மீதும் மலைகள் மீதும் எடுத்து காட்டினோம் மறுத்து அதை சுமக்க அவை பயந்தன எனினும் மனிதன் அதை சுமந்து கொண்டான் அவன் அநீத காரணமாகவும் அறிவெளியாகவும் உள்ளான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம்